அல்லாஹுமொல் அலா முகமதின் வெற்றியை தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிறோம் அப்ப அந்த வகையில ரசுல்லா இருந்த முஸ்லிம்களுக்கு இருந்த மிகப்பெரிய அச்சுறுத்தல் மக்கா வாசிகளா இருந்தாங்க அந்த கதவு மூடப்பட்டிருச்சு மக்கா வந்து வெற்றி கொள்ளப்பட்டிருச்சு அதன் பிறகு குறிப்பா வந்து அரேபிய தீபகற்பத்தில் இவங்கதான் போர் தொடுத்துட்டு இருந்தாங்க அதே போல போர் தொடுக்கவாறு அழைப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களையும் விட்டுட்டு முஸ்லிம்களுக்கு எதிராக போர் தொடுங்க அப்படின்னு எதிரியாக்கி கொண்டிருக்காங்க இப்ப அந்த எதிர்ப்பு வந்து டோட்டலா வந்து முடிஞ்சிருச்சு அதன் பிறகு முஸ்லீம்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது ரசுல்லா இல்லாம தாவா செய்தி ஆரம்பிச்சதிலிருந்து இதுவரை வந்து அவங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருந்தது எதுன்னு சொன்னா அடுத்த ஒரு மாகாணம் எந்த மாகாணமா சொன்னா ஹிஜாஸ் தான் ஹிஜாஸ் பகுதி குரான்ல கூட ஒரு வசனம் இருக்கும் வகி வரும்போது அந்த மக்கா மக்கள் கேட்பாங்க சிலர் ஏன் வந்து இந்த இரண்டு நகரங்கள்ல உள்ள நபர்களுக்கு இறங்குல அப்படின்னு கேப்பாங்க ஒண்ணு மக்கா இன்னொன்னு ஹிஜாஸ் அதுலயும் குறிப்பா சில நபர்களை குறிப்பிட்டு கேட்பாங்க இவங்க எல்லாம் படிச்சு கற்று தெரிந்தவங்க குளப்பெருமை வாய்ந்தவங்க இவங்க மேலாம் ஏன் இறங்கல அப்படின்னு கூட கேட்பாங்க அல்லாஹ் அதுக்கு பதிலும் கொடுப்பான் அவங்க அவங்க கேள்வியும் குறிப்பிட்டு பதிலும் அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்ப அந்த மாகாண முக்கியமான மாகாணம் ஹிஜாஸ் அதுல வந்துட்டு அதே போல ரசத்துக்கு இன்னொரு முக்கியமான மாகாணம் எதுன்னு சொன்னா அந்த எதிர்ப்பாக வந்து தாயிப் தாயிப் தாயிப் நகரமும் வந்து ரசூல்லா சொல்லுக்கு எதிர்ப்பாக இருந்தாங்க முஸ்லீம்களுக்கு பல வகையிலையும் எதிர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எந்த அளவுன்னு சொன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நபிசல்லா அவளசல்ல வந்து முதலாவது வந்து மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு அங்க போய் தாவா பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் பொதுவாகவே காபீர்கள் அந்த நேரத்தில் இருந்து இருக்கக்கூடிய காபீர்கள் கூட வரக்கூடிய ஒரு கெஸ்ட வந்து அந்த அளவு நடந்துகிட்டேதே கிடையாது கல்லால் அடிச்சு சிறுவர்களை வச்சு கேவலப்படுத்தி அந்த அளவு மோசமாக ரசுல்லா செல்லத்தை அவங்க வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வரலாறுல பார்த்திருக்கோம் மோசமான முறையில ஹேண்டில் பண்ணாங்க அவர்களுக்கு ரொம்ப அச்சுறுத்த அச்சுறுத்தி கொண்டே இருந்த ஒரு நகரம் இந்த தாயிப்ல வந்து சகிப் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தார்கள் இவங்க யாருன்னு சொன்னா ஹவாசின் அப்படிங்கிற கோத்திரத்துடைய ஒரு கிளை கோத்திரம் இவங்க இவங்க வந்து எப்படின்னு சொன்னா சகிப் கோத்தரம் வந்து எப்படி மக்களால் வந்து குறைசிகள் ஒரு உயரிய கோத்திரம் அப்படின்னு அவர்கள் கருதி கொண்டிருந்தாங்களோ அதே இந்த சகிப் கோத்தரத்தையும் அந்த காலத்து மக்கள் வந்து உயர்ந்த ஒரு கோத்தரமாக கருதி கொண்டிருந்தாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா எப்படியாவும் மக்காவை வெற்றி கொண்ட பிறகு இவங்க தாயிஃபுக்கு வருவாங்க அப்படின்னு அவங்க கெஸ்ட் பண்ணாங்க வெற்றி முடிச்ச பிறகு இங்க வருவாங்க அங்க இருந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க முன்னேற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரெடியாகி வர்றதுக்குள்ள நம்ம முன்னேற்பாடாக ரெடியாகி நம்ம போர்க்காலத்துக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ரெடி ஆக ஆரம்பிச்சாங்க எடுத்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்காரு மக்களை எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி எப்படி இருந்தாலும் நபுல்லா சாஹிசலம் வந்துருவாங்க நம்ம அதுக்கு முன்னாடி தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி படைய கூட்டிட்டு வராங்க மிக பெரும் கூட்டிட்டு வராது நபிசுல்லா அல்லாசல்லூட இருந்த முஸ்லிம்களுடைய படையும் மிகப்பெரிய படைய இது வரைக்கும் அவ்வளவு பெரிய படை இருந்ததே இல்லை மக்காவுடைய வெற்றிக்கு நம்ம பார்த்தோம் ஏறத்தாழ பத்தாயிரம் சகாபாக்கள் இருந்தாங்க இதுல பன்னெண்டாயிரம் சகாபாக்கள் இருந்தாங்க பத்தாயிரம் ஆல்ரெடி அங்கிருந்து வந்தவங்க மக்கா வெற்றிக்கு வந்தவங்க ரெண்டாயிரம் துலக்காக்கள் அதாவது இங்க மன்னித்து விடப்பட்டவர்கள் பன்னெண்டாயிரம் சஹாபாக்கள் அது நடந்த போர்களே மிகப்பெரிய முஸ்லீம் தொகையினரை கொண்ட படை இதுதான் அப்ப இவங்களும் வந்து பன்னெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க பத்தாயிரம் பிளஸ் ரெண்டாயிரம் துலக்காக்கள் மக்கா அவுபக்கம் சித்திக்கிறதுல குறிப்பிட்டு காமிச்சாங்க ரொம்ப அதிகமா இருக்கிறோம் நமக்கு எண்ணிக்கை குறை இன்னைக்கு தோல்வி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கூட சொல்லி காமிச்சாங்க அந்த அளவு எண்ணிக்கையின் மீது பெரிய எண்ணிக்கை அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து ஒரு பலமாக அவங்க கருதுனாங்க என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த மாணிக் இவர் என்ன பண்றாரு மக்களை எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ற ரெடி பண்ணி அங்க வந்து போருக்கான தயாரிப்புகள் செஞ்சுட்டு இருக்கும் போது துரைது சிம்மா அப்படிங்கிற ஒரு முதியவர் அவருக்கு கண்ணு தெரியாது இப்ப அந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல அவருக்கு கண்ணு தெரியாது ஆனா அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு போராளி ஒரு பல யுத்தங்களை கண்ட ரொம்ப வரலாற்றுல ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு போராளியாக அவர் இருந்தார் அம்பு ஏடியவராக இருந்தாரு அதே போல குதிரை வீரராகவும் இருந்தாரு அதே போல கவிஞராகவும் இருந்தார் இவருக்கு வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப இவரு துரை சிம்மா என்ன பண்றாரு மாளிகை குறிப்பா வச்சு பேசுறாரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் இப்ப என்னாவது நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு கேக்கும்போது இவங்க சொல்றாங்க நாம அவுதாஸ்ல இருக்கிறோம் அவுதாஸ் ஒரு பகுதி இப்ப அவரு குறிப்பிட்டு சொல்றாரு இங்க வந்து இது சரியான இடம் தான் குதிரைப்படை நிக்கிறதுக்கு இது சரியான இடம் இது மழை மாதிரி கரடு முருடான இடமும் கிடையாது சாப்பிட்டான அதாவது மண்ணா இருக்கக்கூடிய இடமும் கிடையாது குதிரைக்கு போரிடுறதுக்கு இது சரியான இடம் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அப்புறம் என்ன பண்றாரு இங்க ஏன் சுத்தி நம்மளை சுத்தி பெண்களுடைய சத்தம் குழந்தைகளோட சத்தம் நம்மளுடைய கால்நடைகள் ஆடு ஒட்டகம் கழுத இந்த சத்தம் எல்லாம் ஏன் கேக்குது அப்படின்னு கேக்குறாரு கழு தெரியாத ஒரு சவுண்ட் சவுண்டை வச்சு கேட்கிறாரு ஏன் இந்த சவுண்ட் எல்லாம் நம்ம இப்போ போர்களுக்கு வந்திருக்கோம் பெண்கள் சத்தம் குழந்தைகள் சத்தம் கால்நடைகள் சத்தம் எல்லாம் ஏன் கேட்குது அப்படிங்கும் போது அப்ப அவர் என்ன பண்றாரு அதாவது மாளிகை என்ன பண்றாரு அவருடைய யுக்தி போர் யுக்தி என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னா ஒருவேளை நம்ம பெண்கள் நம்ம குடும்பம் நம்ம பொருள் எல்லாத்தையும் அங்க விட்டுட்டு வந்துருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஓடி போயிருவோம் எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு இருந்து வச்சிட்டோம்னு சொன்னா ஓடி போனாலும் நமக்கு ஒண்ணும் இல்ல அதனால உயிரே போற வரைக்கும் நம்ம போராடுவோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு உறுதி வரும் அப்படிங்கறதுக்காக அவங்களுடைய சொந்தமான எல்லாத்தையும் குடும்பம் உறவுகள் கால்நடைகள் பொருட்கள் எல்லாத்தையும் போர்க்காலத்துக்கு கொண்டு வந்துட்டு அவர் வச்சிருக்கிறார் அப்ப யாவது ஓடமாட்டோம் அப்படின்னு எல்லாமே இங்க இருக்கிறப்ப ஒண்ணு இருக்காது விரும்பலா இருக்கிறதுக்கு நம்ம ஓடாம இங்கேயே செத்துரலாம் அப்படின்னு உயிரை கொடுத்தாவது போராடுவோம் அப்படிங்கிற ஒரு யுக்திய பயன்படுத்துறதுக்காக மாளிகை வந்து அப்படி பண்ணாரு இப்ப இத பாத்துட்டு துரைஞ்ச் என்ன சொல்றாரு இது வந்து ஒரு தவறான ஒரு வழிமுறை நீங்க பண்றது இது மிகப்பெரிய இன்னைக்கு இன்னைக்கு வரலாற்று ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாள்ல வந்து நீ இந்த மாதிரி இப்படி பண்றியே அதாவது அந்த நாள்ல நீ இப்படி தவறாக பண்ற ஒருவேளை நீ ஓடணும்னு முடிவு எடுத்துட்டா உன் உயிரை காப்பாற்றணும்னு முடிவு எடுத்துட்டனா நீ குடும்பம் குட்டி பொருள் எதையும் நீ பார்க்க மாட்ட பொதுவாகவே அது நடக்கிறது நம்ம நம்ம உயிரா இல்ல நம்மளுடைய சொத்தா பொருளா கால்நடைகளா அப்படின்னு பார்த்தா நம்ம உயிருந்தா எல்லாரும் பார்ப்பாங்க ப்ரையாரிட்டி அதுதான் கொடுப்பாங்க அப்ப எதுவா இருந்தாலும் நீ ஓடுவ அப்ப ஓடி போனி ஓடி போனா உன் குடும்பம் இவங்கள்ட்ட மாட்டிக்குமே நீ ஓடி போனாவாது புறமுது காட்டி ஓடுனா கூட உனக்கு அவங்க கூட வாழலாம் நீ இப்ப இப்படி வச்சுட்டு போயிருக்கீயே நீ ஓடியும் போயிருவ உன் குடும்பமும் அவங்கள்ட்ட மாட்டிக்கும் இது ஒரு தவறான வழிமுறை அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க இப்ப அடுத்து அவருக்கு வந்து அவர் கன்வின்ஸ் ஆகல மாலிக்கு வந்து அந்த முடிவு வந்து கன்வின்ஸ் ஆகல இதுதான் பண்ணுவேன் அவர் வந்து உறுதியா இருக்கிறார் அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா அடுத்த கேள்வி கேக்கிறாரு துரையித் கேக்குற சொன்னா குறிப்பிட்ட கோத்தரங்களை குறிப்பிட்டு கேக்குறாரு உதாரணமா காவு கோத்திரம் குலாபு கோத்திரம் இந்த கோத்தரம் எல்லாம் வந்து இந்த படையில வந்து இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்கும்போது இல்ல அவங்கலாம் வந்து பங்கெடுக்கல அப்படின்னு சொல்லும் போது அப்ப இந்த படையில வந்து துணிவும் திறமையும் கிடையாது அப்படின்றாங்க அப்ப யாருதான் இருக்காங்க அப்படின்னு துரீத் கேட்கிறாரு அதுக்கு மாணிக் சொல்றாரு அமருபின் ஆமீர் கோத்திரமும் அவுபின் ஆமீர் கோத்திரமும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவர் சொல்றாரு இவங்கனால இந்த படைக்கு வந்து பயனும் இல்ல பின்னடைவும் இல்ல ஹெட் கவுண்ட அவங்கள எந்த பயனும் கிடையாது அவங்களால பின்னடைவும் கிடையாது அந்த மாதிரிதான் இவங்க பயனில்லாத ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இவங்களெல்லாம் முன்னிறுத்தி போராடுறது தற்கொலைக்கு சமமானது கிட்டத்தட்ட அப்படின்னு ஒரு கவிதா நயமா சொல்றாரு இப்ப என்ன ஆகும் சொன்னா இந்த இதெல்லாத்தையும் சொல்லியும் வந்து அவர் திரும்பன் கொடுக்கிறார் இந்த துரை என்ன பண்ணுங்க இந்த பெண்கள் என்ன பண்ணுங்க இந்த ஹவாஸின் மலைக்கு மேல ஏத்தி நீங்க வந்து அவங்களுக்கு வந்து வச்சிருங்க அங்க அவங்க பாதுகாப்பா வச்சிருங்க உங்களுடைய இருப்பிட பகுதிக்கு அனுப்பின் பகுதியில் வச்சிருங்க ஆலோசனை அந்த ஆலோசனையை அவர் ஏத்துக்க முடியாது வயசும் ஆயிடுச்சு புத்தியும் ஒழுங்கி போச்சு உங்களுக்கும் நீங்களும் ஓல்டு உங்க நாலேஜும் ஓல்டு அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப இதெல்லாம் வந்து பழைய கதை நீங்க வந்து இது பண்ணாது இப்ப இது நான் வீர தீரமா நான் இப்ப இந்த மாதிரி வழிமுறையை பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு இப்ப மக்களுக்கும் வந்து இவரு மக்களை வந்து நிர்பந்தமா மக்களா இது பண்றாரு இவங்களுக்கும் கொஞ்சம் அது துரைது மிகப்பெரிய ஒரு போராளி அனுபவம் உள்ள நபரு மக்களுக்கும் கொஞ்சம் வந்து சலசலப்பா உள்ளத்துல தோணுது இவர் என்ன பண்றாரு மக்களை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக நான் வாழ மண்ணில் கீழே சொல்வி அது மேல குதிச்சிருவோம் நீங்க வரலண்ணா ஒரு தலைவர் அப்படி சொன்னாங்க நிர்பந்தத்தின் காரணமா வந்துருவாங்க அவங்களுடைய அனைத்து பொருட்கள் அனைத்து கால்நடைகள் அனைத்து உறவுகளோட அவங்க வந்து போற தொடர்றது அப்படின்னு முடிவாகி அவங்க வந்து போற தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க முடிவுக்கான பிறகு மாளிகை வந்து படையை பார்த்து சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்க எல்லாரும் ஒரே நேரத்துல தாக்குங்க எல்லா படைகளும் அம்பு படையா இருக்கட்டும் குதிரைப்படையா இருக்கட்டும் காலாட்படையா இருக்கட்டும் எல்லாரும் ஒரே நேரத்தில் இவங்களை வந்து ஒற்றராக அனுப்புறாங்க அதாவது அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்துட்டு வரதுக்காக ரசூல்லா சல்லாஹ்லம் அனுப்பி வைக்கிறான் இந்த சகாபியும் வந்து இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு ரசூல்லா சொல்லுவாங்க தகவலை கொடுத்துறான் என்ன சொன்னா நபிசல்லாசலம் இந்த போருக்கு வரும்போது நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா நபிசுல்லா வந்து இந்த படைக்கு பன்னெண்டாயிரம் நபர்கள் உள்ள படைக்கு போதுமான ஆயுதம் இல்ல இப்ப நபிசுல்லா என்ன பண்றாங்க இவர் அந்த இடத்துல காபீரா இருக்கிறார் நம்ம போன அமர்வுல பாத்தோம்ல ஒருத்தர் ரெண்டு மாசம் கேட்டாரு ரசுல்ல நாலு மாசமா கொடுத்தாங்கன்னு அந்த பீரியட்ல இவர் இருக்கிறாரு அந்த ஏத்துக்கள் அம்மா அந்த ஒரு பீரியட் ஆனா காபீராக தான் இருக்காரு அப்ப ரசல்லாம் அவர்கிட்ட நிறைய போர் ஆயுதங்கள் இருக்கிறனால அவர்கிட்ட கடனாக அவங்கள்ட்ட கேக்குறாங்க அவரு கேட்கிறாரு கடனாக வாங்குறீங்களா இல்ல கைப்பற்று போர் அடிப்படையில இதை கைப்பற்றுறீங்களா அப்படின்னு கேட்கும் நான் கடனாக தான் நீங்க கொடுங்க ரசுல்லா சுல்லாஹ் அலம் அந்த இடத்துல கைப்பற்றுவதற்கும் உரிமை உண்டு ஏன்னா எல்லா வகையிலயும் இஸ்லாத்தை எதிர்த்த அந்த ஆயுதங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி இஸ்லாத்த எதிர்க்கதான் பயன்படுத்தப்பட்டுச்சு இவரே ஓடி போய் உட்கார்ந்து இருந்தாரு திரும்ப அவருடைய நண்பர் கூட்டிட்டு போய் வந்தாரு எல்லாமே நம்ம பார்த்தோம் எல்லா வகையிலயும் அந்த ஆயுதங்கள் வந்து சீஸ் பண்ணி ரசோல்லா எடுத்துக்கிறதுக்கான எல்லா அனுமதியும் இருக்கு சாத்தியக்கூறும் இருக்கு ஆனா ரசோல்லா செல்லா ஹாலஸ்லம் எடுத்துக்கல கடனா வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடனா வாங்கிட்டு போறாங்க அதிலேயே குறிப்பா நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த போர் முடிஞ்சு வரும்போது சில ஆயுதங்கள் வந்து தொலைஞ்சு போச்சு சில ஆயுதங்கள் வந்து சேதாராயிருச்சு அதுக்கும் ரசூல்லா செல்லா ஹாலஸ்வம் அதுக்கான காசையும் நான் கொடுத்துட்றேன் நேர்வழி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கறது மறுத்துட்டாரு இப்ப அந்த நேரத்துலதான் அவர் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்றாங்க சொன்னா இங்க ரசம் படை போய் கொண்டிருக்கும் போது பொதுவாக அந்த நேரத்துல காபீர்கள் வந்து அவங்களுடைய ஆயுதங்களை தொங்க வைக்கிறதுக்கு ஒரு மரத்தை நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க அதை பறக்கத்தாக அவங்க நினைச்சாங்க அந்த மரத்துல தொங்க வச்சா அந்த வாளுக்கு சக்தி கிடைக்குது அப்படின்னு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய காபீர்கள் நினைச்சு கொண்டிருந்தாங்க இப்ப அத வந்து அவங்க ஒரு வளமுறையாக வச்சிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு மரத்தை பார்க்கும் போது புதுசாக ஏற்ற அந்த துலக்காக்கள் அவங்களுக்கு இஸ்லாமிய அந்த அக்கீதாவெல்லாம் அந்த அளவு கிடையாது இப்படி மதினாவில் ரசூல்லா சுல்ல பாடம் படிச்ச சகாபாக்கள் இருந்தாங்களோ அந்த அளவுக்கு உறுதி அந்த நேரத்தில் சில நாட்கள் தான் இஸ்லாமிய கோட்பாடுகள் அவங்களுக்கு தெரியாது எங்களுக்கும் இது மாதிரி ஒரு மரத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு அது ஆக்சுவலா சிறுக்கு இப்ப ரசுல்லா சுல்லாசன் என்ன பண்றாங்க என் உயிர் எவன் வசம் கயிறு உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்றேன் அல்லா மீது சத்தியமாக சொல்றேன் இது வந்து மூசாளர் சிலத்துடைய கவுன் அவங்களுடைய சந்தை அவங்களுடைய உம்மத்திர இருக்கிறாங்களே அவர்கள் கேட்ட மாதிரியே இருக்குது அவர் என்ன கேட்டார் நம்ம குரான் தெளிவாக இவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அந்த அவங்க விடுவிச்சு கூட்டிட்டு வரும்போது காபிர்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைகள்லாம் பார்த்துட்டு நேர்வழிப்பற்ற இவங்க கேட்பாங்க மூசாலர் எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சிலை ஏற்படுத்தி கொடுங்க வணங்குறதுக்கு கேட்பாங்க இப்ப அது மாதிரில இருக்கு நீங்க கேக்குறது அப்படின்னு சொல்லி ரசூல்ல முறையில அதன் பிறகு ரசூல்ல பின்பற்றி வந்தவங்கல என்னென்ன வழிகேடல் பார்த்தீங்களோ அதே மாதிரி என்னோட விம்மத்திலேயே நடைபெறும் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு நடக்குதா இல்லையா மேலும் ரசூல்லா சொல்ல சொல்லி காமிச்சாங்க காப்பீர்களுடைய செயல்முறைகளை நீங்க அங்குலம் பின்பற்றுவீங்க எந்த அளவுன்னு சொன்னா அவர்கள் ஒரு உடும்புந்து என்ன காரணம் முஸ்லீம்களை தவிர அப்ப ரசுலாசன் சொன்ன மாதிரியே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு ரசூல்லாசன் இந்த மாதிரி சொன்னாங்க முசா அலாசுடைய அவங்க கூட்டத்தார்களை என்ன செஞ்சாங்களோ அதை என் உம்முத்திலையும் பின் ஒரு நடக்கும் அப்படிங்கிற முன்னறிப்பையும் ரச பாதுகாப்புக்கு இருக்கிறது எல்லாரும் தூங்குவாங்க சில சகாபாக்கள் ஒரு சகாபியோ ரெண்டு சகாபியோ குறிப்பிட்ட நபர்கள் வந்து எல்லையில இருந்து ஏதாவது தாக்குதல் வருதா அச்சுத்தல் அச்சுறுத்தல் வருதா அப்படின்னு சொல்லி பாதுகாப்புக்கு நிப்பாங்க ரசுல்லா செல்லாவோசனம் கேக்கும்போது அங்க அனசு அபி அபிமருத்த ரத்துல இவங்க வந்து தயாராகிறாங்க யாரா சொல்ல நான் வந்து இந்த பணிக்கு வந்து தயாராகிறேன் அப்படின்னு சொல்லி இரவு முழுவதும் அவங்க வந்து அங்க பாதுகாப்புக்கு நிக்கணும் அதை ஒத்துக்கிட்ட பிறகு ரசுல்லா செல்லாவோசனம் சொல்றாங்க அந்த குறிப்பிட்ட ஒரு பள்ளத்தாக்கலை போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கலை நிக்க சொல்லி இந்த பள்ளத்தாக்களை நீங்க பாதுகாப்பு எந்த ஒரு அச்சுறுத்தலும் உங்களை தாண்டி எங்கள்ட்ட வரக்கூடாது உங்களுடைய அறிவுக்கு இல்லாம இந்த சகாபியும் அதுக்கான பொறுப்பை எடுத்துக்கிறாங்க அப்ப நாம இங்க கருத்துல கொள்ள வேண்டிய நாம எடுக்க வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் நாம சரியா இருக்கணும் ரசுல்லா சல்லாசலம் அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என்னென்ன அச்சுறுத்தலும் அந்த சைடு எங்களுக்கு வந்து சர்பிரைஸா வந்துடக்கூடாது எதிர்பாராத விதமா எந்த ஒரு விஷயமும் நடந்துடக்கூடாது உங்க புறத்திலிருந்து தான் அதுவும் வேற சைடு வந்தா அவர் பொறுப்பு இல்ல அப்படின்னு ரசுல்லா தெளிவா சொன்னாங்க இப்ப நமக்கு இதுல பாடம் என்னன்னு சொன்னா நமக்கு என்ன தெரியுமோ நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னவோ நம்மளுடைய நாலேஜ் என்னவோ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த டாஸ்கான முறையில் எடுக்கணும் அதுக்கும் அல்லாட்ட பதில் சொல்லி தான் இந்த சலாபி வந்து இந்த பொறுப்பை எடுத்துக்கிறாரு அங்கு பாதுகாப்புக்கு நிற்கிறாரு மக்கள் தூங்குறாங்க படை தூங்கு ரசுல்லா தொழுதுட்டு அதன் பிறகு தொழுதுட்டு சஹா ஜமாத்தாக தொழுதுட்டு அந்த சஹாபி வராரு சஹாபி வரும்போது அந்த சகாபிட்டு நீங்க எப்படி பாதுகாப்பு என்ன தகவல் இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க எங்கேயாவது போனீங்களா இந்த இரவுல பாதுகாப்பு பண்ணாம ஏதாவது நீங்க டிவியேட் ஆனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு நான் என்னுடைய சுய தேவை அதாவது மலஞ்சலம் கழிக்கிறதுக்கு சிறுநீர் கழிக்கிறதுக்கு அல்லது தொழுகைக்கு தவறாம அங்கே தான் என்ன செல்ல பொறுப்பை கரெக்டா பண்ணிட்டார் அவசரத்துக்கு மட்டும் தொழுகைக்கு முழு பொறுப்பையும் அவருக்கு விடிய விடிய தூங்காம எங்கிட்டும் ஆடாம செய்யாம பாதுகாப்புக்கு நின்றுட்டு வந்துட்டார் இப்ப ரசுல்லா செல்லம் இதுக்கு என்ன ரிவார்டு அவங்களுக்கு கொடுக்கறாங்கன்னு சொன்னா இந்த ஒரு அமலுக்கு உனக்கு சொர்க்கம் உறுதியாயிருச்சு நீ வந்து இனிமேட்டு நீ எந்த கவலையும் பட வேணா அப்படிங்கிற அப்ப அல்லாஹுடைய பாதையில ஒரே ஒரு இரவு பாதுகாப்பது ஒரே ஒரு அங்க படை ஒரு சைடு இருக்கிறப்ப எதிரிகளுடைய அச்சுறுத்தல் இன்னொரு புறம் இருக்க நமக்கு பாதுகாப்புக்காக ஒரே ஒரு இரவு கழித்தவருக்கு இவ்வளவு நன்மையை அல்லாவு தல சொல்லணும் எவ்வளவு இதுக்கு அசர் இருக்குது இப்ப இந்த ஒரு அமலுக்கு எந்த அளவு நன்மை இருக்கு அப்படிங்கறத நாம கருத்துல கொள்ளணும் அடுத்து வந்து அவங்க வந்து தொழுது முடிச்சுட்டு கிளம்புறாங்க படைய நகர்த்தி கொண்டு எதிரியை தாக்குவதற்காக கிளம்புறாங்க அன்னைக்கு கடுமையான வெப்பம் உள்ள ஒரு நாளா இருக்கு கடுமையான வெப்பம் அங்கு சரியான முறையில் மரமும் இல்லை கிடைக்கிற இடத்துல கிடைக்கிற நிழல்லாம் தங்கிக்கிறாங்க இப்ப மரத்து கீழே நிக்கிறாங்க சின்ன சின்ன மரங்களா இருக்குது அப்ப அவங்களுக்கு வந்து கிடைக்கிற இடத்துல ஓய்வு எடுத்துட்டு போய் கொண்டே இருக்கிறாங்க பிலாது சொல்லி காட்டுறாங்க இந்த மரத்துடைய நிழல் வந்து பறவையுடைய ரெக்கையினால கிடைக்கும் நிழல் அந்த அளவு கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மோசமான ஒரு கிளைமேட்டு மோசமான நிழலும் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்ப அந்த நிலை மேல முஸ்லிம்களுடைய படை வந்து முன்னோக்கி சென்று அப்படியே முன்னோக்கி போறாங்க போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல வந்து தாக்குதல் முன்னாடி குதிரைப்படை ரெண்டு சைட்ல இருந்தும் அம்பு வீசுறாங்க அப்ப முஸ்லிம்களுடைய படை நிலை போச்சு திடீர் தாக்குதல் எங்கிட்ட இருந்து வருதுன்னே தெரியல இருந்து அம்பு வருது குதிரைப்படையில வந்து தாக்குதல் நடக்குது அலைன்மெண்ட்ல இருக்கிற குழஞ்சு முஸ்லீம்கள் வந்து டோட்டலா வந்து பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா வந்து பனு சுலை அந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க தான் இருந்தாங்க படையுடைய முன்னாடி அவங்களும் பின்னோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அதன் பிறகு இந்த துளக்காக்கள் ரெண்டாயிரம் பேரு அவங்களும் பின்னோக்கிட்டாங்க போயிருச்சு படையில இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்ன ஆயிருக்கும் கிட்டத்தட்ட பின்னோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு பன்னெண்டாயிரம் நபர்களை கொண்ட படையிலும் பின்னோக்கி போறதுக்கு இந்த தாக்குதல் காரணமாக அமைஞ்சிருச்சு பின்னோக்கி போயிட்டு இருக்காங்க அப்ப எல்லாருமே ஓடுறாங்க ஓடிக்கொண்டிருக்கும் போது நபிசுல்லா அலுவலம் அங்க நிக்கிறாங்க எல்லாரும் கிட்டத்தட்ட ஓடிட்டாங்க சில சொற்பமான நபர்கள் மட்டும் தான் நாலஞ்சு பேர் தான் பன்னெண்டாயிரம் பேர் கத்தி கத்தி கூப்பிடுறாங்க அப்துல்லா நான் வந்து அல்லாவுடைய அடிமை நான் வந்து ரசூல்ல அல்லாவுடைய தூதர் நான் வந்து முகம்மது இப்ப நான் அப்துல்லா அப்துல்லாவுடைய மகன் முகமது நான் நான் இங்க நிக்கிறேன் வாங்க வாங்கின எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்காங்க ரசூல்லா சிவா லசிங் வந்து எல்லாருமே ஒரு பக்கம் ஓடுறத பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எந்த அளவு அவங்க பேசினாங்க அப்படிங்கறத பாருங்க அபுசுஃபியான் ரதில்லானு அப்பதான் ஒரு இஸ்லாமியர்கள் சார்பாக கலந்துக்கிற முதல் போடுறது அபுசுஃபியான் ரதில்லானு சொல்லி காட்டுறாங்க இவங்க ஓடுறத பார்த்தா கடலுடைய கடலுடைய எல்லை வரைக்கும் ஓடிடுவாங்க போலவே அப்படின்னு முஸ்லீம் படையை குறிப்பிட்டு காமிச்சாங்க அடுத்து இன்னொரு நபர் என்ன சொல்றாரு ஜபலாபின் பலவீனமான முறையில இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சிலர்லாம் என்ன ஆச்சு சொன்னா சஃப் இவரெல்லாம் என்ன பண்றாரு அவரும் அபதாஷ்டர் வந்திருக்கிறாரு அவருடைய நிலைமையை பாருங்க நான் வந்து ஓடி போயி தோத்து போய் ஒரு ஹவாசின் அதாவது அந்த கோத்தராங்க எதிர்கோத்தரை வராங்கல்ல அவங்களுக்கு அவர் அரசராக வச்சு அவருக்கு கீழே நான் வாழ்வதை விட ஒரு அரபுக்கு கீழே நான் வாழ்ந்துட்டு போயிருவேன் அவருடைய எண்ணம் தூய்மையாக இல்லைனாலும் ஓடுறதுக்கு இது எவ்வளவோ பற்று நான் இவங்களுக்கு வந்து அடிபணிந்து வாழ்வதை விட இவங்கள்கிட்ட செத்து போறதே எவ்வளவோ மேலே அப்படின்னு சொல்லி அவரு நிக்கிறாரு மக்களுக்கு எக்கும்ட்டான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையின் போது சலமாபின் அக்வார் அது எல்லாம் இவருடைய வீரத்தீரத்தை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஒரே நபராக காலையிலிருந்து முன்னாடி நேரத்திலிருந்து இரவுரை இவர் சகிப் புகார் அவரே அறிவிக்க கூடிய ஒரே நபர் அவருடைய நிலைமையை அவரும் ஓடுறாரு ஓடிக்கொண்டிருக்கும் போது ரசம் சொல்றாங்க பயங்கரமான ஏதோ உன்னை பார்த்தது போல ஓடுறார் இவரு அப்படின்னு சொல்லி ரசுல்லா சுல்லாம் சொல்லி காட்டக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல படை வந்து நிலை குலைஞ்சு போச்சு இப்ப என்ன சொன்ன இங்க நாம கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம் பாருங்க இங்கு படை பன்னெண்டாயிரம் பேர் பத்ர நேரத்துல வெறும் சொற்பமான நபர்கள் ஆயுதம் கூட இல்ல மூணு பேர்த்துக்கு ஒரு ஒட்டங்கன்னு வந்தாங்க அவங்கள்ட்ட வாகனம் கூட இல்லாமல் இருந்துச்சு அவங்க உறுதியாக இருந்தாங்க ஈமானிய உறுதி அந்த அளவு நிலை கூட இல்லாத தன்மை அவங்கள்ட இருந்துச்சு இங்க பாருங்க பன்னெண்டாயிரம் பேர் இருந்தோம் இது அது வரைக்கும் இஸ்லாமிய வரலாற்றிலே பெரிய படையாதுதான் இருந்தும் அந்த நேரத்துல அல்லாவுடைய நாட்டம் அவங்க பின்வாங்கி போகக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தாலும் அல்லாஹன் அவர்களுக்கு அல்லாஹ் உறுதியை மக்கள் வராங்க அதை பத்தி அல்லாஹ் குறிப்பிட்டு இந்த பொருளையும் பதில் அல்லாஹ் மக்களுக்கு வந்து சக்கீனத்தை கொடுத்தானோ அதே போல இந்த போரலையும் அல்லாஹு தாலா கொடுக்கறோம் இத பத்தி அல்லாஹ் ஒன்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஆறாம் சொல்லி காட்டுறான் பின்னர் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கையாளர்கள் மீதும் தன்னுடைய சாந்தியை இறக்கினான் நீங்கள் பார்க்க முடியா படைகளையும் இறக்கி வைத்தான் அதன் மூலம் நிராகரிப்போரை வேதனை செய்தான் இன்னும் இதுவே நிராகரிப்போரின் கூலியாகும் அப்படின்னு நல்லா சொல்லிக்காட்டன் அப்ப எப்படி பத்ரில் இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹால சாந்தியை சக்கினத்தை இறக்கினானோ அதே போல இங்கேயும் இறக்கணும் இன்னும் வந்து அல்லா தர சொல்லி காட்டுறா நீங்க அறியாத வகையில படையையும் அப்ப இங்கு தக்சீல் ஆசிரியர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அந்த மேகம் கீழே இறங்குவத நாங்க பார்த்தோம் எறும்புக்கள் போல மலக்குகள் இறங்கினாங்க அவ்வளவு கூட்டமான மலக்குகள் இறங்கினாங்க அப்படிங்கறத சில வரலாற்று அறிவிப்புகள் மூலமாக நாங்க பார்க்க முடியும் என்னாவதுன்னு சொன்னா இங்கு எல்லாருமே அவங்க மத்தம் ஓடிட்டாங்க சுத்தி இருக்கிறவங்களே ரொம்ப ரொம்ப சொற்பமான நபர்கள் தான் நபிசுல்லா அலுவலம் ஒராள் தான் நபிசுல்லா சுத்தி கொஞ்சம் பேர் நபியை பாதுகாக்க இருந்த கொஞ்சம் பேர் நபிசுல்லா அலுவலம் அப்புறம் அப்பாஸ் ரதியுல்லுகு அவருடைய மகன் ஒருவரு அப்புறம் வந்து அபு சுஃபியான் பின் ஹாரிஸ் ரதியுல்லுகு அப்புறம் உம் ஐமன் ரதியுல்ல நபிசுல்லா அலசலத்துக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக இருந்தாங்க படைக்கு மருத்துவத்துக்கு வருவாங்கள பெண்கள் அதுல ஒரு நபர் இவங்க மட்டும்தான் பாக்கி இருக்கிறாங்க இப்போ என்னாவதுன்னு சொன்னா ரசூல்லா சொல்லா அலுவலம் வந்து அப்பாஸ் ரத்தியுல்லா நீங்க வந்து மக்களை அலைங்க குறிப்பாக அன்சாரிகள் அலைங்க இன்னும் குறிப்பாக கசரஜ் கோத்திரத்தார் அலைங்க இன்னும் குறிப்பாக பனு நஜாரை அலைங்க அப்படிங்கிறாங்க இவர்கள் தான் ரசூல்லாஹ் சொல்லா அலுவலத்துக்கு பிரைவேட் சோல்ஜர்ஸ் ரசூல்லா சொல்ல பாதுகாக்கிறதுக்காக அந்த டாஸ்க்கை எடுத்துக்கிட்டவங்க இவங்க தான் இப்ப இவங்க சொன்னவங்க அப்பாஸ் ரத்துல அவங்களுடைய குரல் வந்து கணீர்னு இருக்கும் ரொம்ப தூரம் ஒழிக்கும் அங்க இருந்து எதிரிப்படை அறிவிப்பின்படி இருபதாயிரம் சில அறிவிப்பின்படி நாப்பதாயிரம் வெறும் இந்த நூறு பேர் இவங்கதான் அந்த படையுடைய கோர் சோல்ஜர்ஸ் என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த வெறும் எண்பது நூறு பேரை வைத்துக் கொண்டு ரசுல்லா சுல்லம் அந்த இருபதாயிரம் அல்லது நாற்பதாயிரம் நபர்கள் உள்ள ஒரு படையை வந்து தாக்குறதுக்கு ரசூல்லா சல்லாஹம் கிளம்புறாங்க ரசூல்லா சொல்லம் ஒத்தையாக கிளம்புறாங்க அந்த எண்பது நூறு பேத்துக்கெல்லாம் தனி நபராக ரசூல்லா சொல்லாஹம் மார்ச் பண்ணி போடுறாங்க போறாங்க முன்னாடி எந்த சொன்னா அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் குறிப்பா வந்து அப்பாஸ் ரதி அவங்களுடைய கழுதையை புடிச்சு நபிசுல்ல அவங்க நிப்பாட்ட பாக்குறாங்க நபிசுல்லா போருடைய நெருப்பு வந்து தொடங்கிடுச்சு பேத்துக்கு ஒரு நபர் போறாரு போய் ரசூல்லா சலாசம் என்ன சொன்னா ஒரு கைப்பொடி முழுவதும் மண்ணை எடுத்து அந்த படையை பார்த்து நபிசுலரசம் தூராங்க தூவுன உடனே அங்க எதிரி படையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய கண்ணிலும் அந்த மண் துகள் விழுந்துச்சு ஒவ்வொருவரும் வழியை தன்னுடைய உடல் உணர்ந்தது அந்த மண்ணின் மூலமாக இந்த படையிலிருந்த இஸ்லாத்துக்கு படையை நோக்கி மண்ண போட்டப்ப எங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லி காட்டுறாரு அந்த மண்ணு வந்து எங்களுடைய ஒவ்வொரு கண்ணிலையும் விழுந்துச்சு ஒவ்வொருவர் மேலையும் அந்த மண்ணு விழுந்தது எப்படி இருந்துச்சு சொன்னா சுட்ட கற்களை வந்து சுட்ட மண்களை வந்து எங்க எங்க மேல வீசினது போல நாங்க வழியை உணர்ந்தோம் எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி கட்டுறாரு இது ரசுல்லா கராமத் கராமத்துகளில் ஒன்று இது நபிசுல்லா அல்ல தூவுறாங்க அங்க மக்கள் மத்தியில அந்த மாதிரி ஒரு இம்பாக்டும் வருது எதிரிகளுக்கு மத்தியில முஸ்தத் அகமதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பு அப்துல்லா பின் மசூத் லதீல்லான்னு அறியக்கூடிய ஹதி சிவரும் ஹுனைல கலந்து கொண்டிருந்தார் இப்ப ஹுனைல அவர் கலந்து கொண்டிருந்த போது இந்த மேல நடந்த சம்பவங்கள்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி நானும் கலந்து கொண்டேன் நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா விஷயத்தையும் எண்பது நூறு பேர் இருந்தாங்க வந்து தாக்குதல் தீ தீ போல அங்க வந்து முன்னோக்கி போறாங்க அங்க படையை பிளந்து கொண்டு மக்களை வந்து வெட்டி சாய்க்கிறாங்க ரொம்ப கம்பீரமான படை இப்ப இதை பார்த்தோம்னா சில மக்களும் பின்னோக்கி பின்னாடி வராங்க பின்னோக்கி போனவங்க திரும்ப வந்து படையில வந்து இணைஞ்சு கொள்றாங்க படை கண்டினியூ ஆகுது சஹீ புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் யாரெல்லாம் இந்த ஒரு நபரை வந்து எதிரியில் ஒரு நபரை கொள்றாங்களோ அவர்களுடைய பொருட்களை அந்த கொன்ற நபரை எடுத்துக்கலாம் அப்படின்னு நபி சொல்லம் அறிவிப்பு செய்யறாங்க முன்னாடி எப்படி இருக்குன்னு சொன்னா மொத்தமா கனிமத்தை கொண்டு வந்து அங்க வச்சோம் நபி சுல்லா அங்க பிரித்து கொடுப்பாங்க அப்ப கொன்ற நபரே இந்த மாதிரி அவருடைய பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அங்க வந்து அறிவிக்கிறாங்க பலரும் வந்து ஊக்கத்தோடு போராடுறாங்க குறிப்பாக வந்து அப்போ கத்தாத்தா ரிகளில் இவரை வந்து ஒரு எதிரிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு முஷிரிக்கு என்ன பண்றான்னு சொன்னா நம்ம வந்து தாக்குதல் நடந்தான் இவருக்கு கடுமையான காயமும் ஆயிடுச்சு இவர் என்ன பண்றாரு அதெல்லாம் பொருட்படுத்தாம வீர தீரமான முறையில அவன எதிர்த்து போரிட்டு அவரையும் கொண்டு அந்த எதிரியையும் வந்து கொண்டுடுறாங்க கொண்ட பிறகு அங்கு மூணு முறை கத்துறாங்க அபு கதாத்தா இதா அதாவது பண்ண பொறுத்து யாரு சாட்சி யாரும் பதில் சொல்லல ரெண்டாவது முறையும் கேட்கறாங்க யாரும் சொல்ல மூணாவது முறையும் சொல்ல அப்புறம் என்ன சொன்னா அந்த அந்த நபரை கொண்டது நான் தான் புதிதாக இஸ்லாமத்துக்கு வந்த ஒரு குறைசி குலத்தை சார்ந்த ஒருத்தர் கிளைம் பண்றாரு ஏன்னா அவருடைய பொருட்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பொருட்கள் அதுக்கு ஆசைப்பட்டு நான் தான் கிடை வேண்டிய பொருக்கொள்ள பாக்குதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அபுபக்காக அவர் அவர் போரிட்டுக் கொண்டதையும் அந்த அந்த குறிப்பிட்ட அந்த காஃபிலோட போரிட்டு கொண்டிருந்ததையும் அந்த விட்னஸ் அடிப்படையாக கொண்டு நபிசுல்லா வந்து அவர்களுக்கு உரிய அந்த அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா கொஞ்சம் மரங்கள் வாங்குறாங்க அவங்களுடைய விவசாயத்திற்காக ஈச்சை மரங்கள் அங்க விளைவிக்கக்கூடிய அந்த பேரிச்சை மரங்கள் ஈச்சை மரங்கள் அந்த மாதிரி வாங்குறாரு அவர் சொல்லி காட்டுறாரு என்ன இஸ்லாத்துல வந்ததற்கு பிறகு நான் வாங்கின முதல் சொத்து இதுதான் அப்படிங்கிறார் அவர் அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பு அடுத்ததாக அபுதல்ஹா ரதியுல்லா இவர்களுடைய மனைவி உம்மு சுலை ரதியுல்லா என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு வேகமாக போறாங்க அபுதல்ஹா ரதியுல்லா தாண்டிட்டு அவங்க ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு என்ன பண்றாங்க சொன்னா வேகமாக ஒரு காஃபிர நோக்கி போறாங்க போகும்போது அவனுடைய வயத்த கழிச்சு வயத்தில இருக்கா எடுக்க போறேன் அப்படின்னு போறாங்க ரசுல்லா சிவாஸ்கிட்ட நீங்க அவங்க சொன்னதை கவனிச்சீங்களா சில்ல அரசும் சிரிக்கிறாங்க இவங்க இந்த அளவு வந்து ஒரு பெண் போறாங்களே அப்படின்னு திருப்ப என்ன பண்றாங்க சொன்னா அந்த பெண் வந்து ரசுல்லா சில்ல அரசக்காக்கள் இந்த ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கல்ல இவங்கனாலதான் நம்ம படைக்கு வந்து தோல்வி ஆயிடுச்சு இவங்களுக்கு நீங்க வந்து தக்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் சரியான போர் முடிஞ்ச பிறகு வெற்றி கிடைத்த பிறகுல்லா செல்லாவோசன் அல்லாவுடைய அடைஞ்சிட்டோம் இதன் பிறகு யாரையும் தண்டிக்கவும் தேவை கிடையாது அவர்கள் தண்டிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் இங்க நீங்க சாதனம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா செல்லும் பதில் சொல்லிட்டு போயிருக்காங்க இப்ப அடுத்த நடந்த இன்னொரு சம்பவம் என்னன்னு சொன்னா அந்த போர்க்காலத்துல ஒரு பெண்ணை இறந்த பெண்ணை சுத்தி பல நபர்கள் நிக்கிறாங்க ஒரு பெண்ணை வந்து காலிது பின் வழிகிறது இல்லான்னு தெரியாம கொண்டுறாங்க மக்கள் வந்து சலசலப்பு ஏற்பட்டுக் கொண்டு பார்த்துட்டு பொதுவாக போர்க்காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களையோ குழந்தைகளையோ அடிமைகளையோ நீங்க வந்து வேண்டுமென்றே கொள்ள கூடாது அப்படின்னு ரபீல்ல உத்தரவு போடுறாங்க அல்லாத்தாலா இந்த குறிப்பிட்ட போற குறிப்பிட்ட போற பத்தி குறிப்பிட்டு நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பல போர்க்களங்களில் உதவி செய்திருக்கின்றான் இன்னும் ஹுனின் போர் நடந்த அன்று உங்களை பெரும் பெரும் மகிழ்ச்சி கொள்ள செய்த உங்களுடைய அதிகமான மக்கள் தொகை உங்களுக்கு எவ்வித பலனும் அளிக்கவில்லை பூமியானது அது விசாலமாக இருந்தும் உங்களுக்கு நெருக்கடியாகிவிட்டது பிறகு நீங்கள் புறமுது புறகு முதுகு காட்டியவர்களாக திரும்பி விட்டீர்கள் அப்படிங்கிறான் அல்லா அல்லா இங்க என்ன சொல்றான் இதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு பல நேரங்களில் உதவி செஞ்சிருக்கிறான் இன்னும் உணவு நித்தத்துல வந்து நீங்க எதை கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சீங்களோ எதை கொண்டு அடைஞ்சாங்க எண்ணிக்கையில நாங்க அதிகமா இருக்கிறோம் அப்படின்னு எதை கொண்டு நீங்க பெருமகிழ்ச்சி அடைஞ்சீங்களோ அது உங்களுக்கு பயனளிக்கல உங்களுக்கு விசாலமான பூமி இருந்தோம் உங்களுக்கு அது வந்து அப்படி தெரியவே இல்லை அப்படிங்க அல்லாஹ் அதன் பிறகு அல்லா சொல்றா நீங்க புறமுது காட்டு ஓடிட்டீங்க அடுத்த வசனத்தை சொல்லிக் காட்டுறான் பின்னர் அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கையாளர்கள் மீதும் தன்னுடைய சாந்தியை இறக்கினான் நீங்கள் பார்க்க முடியாத படைகளையும் இறக்கி வைத்தான் அதன் மூலம் நிராகரிப்போரை வேதனை செய்தான் இன்னும் இதுவே நிராகரிப்பவர்களின் கூலியாகும் அல்லா தலா சொல்லிக் காட்டுறோம் அப்ப இந்த வசனங்கள் சூரத்து தௌபால இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் வசம் இப்ப நாம வந்து எண்ணிக்கையை வச்சோ நம்மள்ட்ட இருக்கிற டெக்னாலஜியை வச்சோ நம்மள்ட்ட இருக்கிற அட்வான்ஸ்ட் என்கிட்ட அட்வான்ஸ்ட் வெப்பன் இருக்குது என்கிட்ட எக்கச்சக்கமான நம்பர் அதிகமான நம்பர்ல ஆள் இருக்கிறாங்க அப்படிங்கிற பெருமையோ எந்த ஒரு இதுமே வேலைக்காகாது அல்லாஹுடைய உதவி மட்டும்தான் இந்த இடத்துல ஈமான் மட்டும்தான் அவருக்கா நம்ம முன்னாடிதான் சில அமர்வுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு யுத்தத்தை பார்த்தோம் மோத்தா யுத்தத்தை எத்தனை பேரு ரெண்டு லட்சம் பேர்த்துக்கு வெறும் மூவாயிரம் பேரு அவங்களுடைய ஈமானிய உறுதி எந்த இருந்துச்சு ஒரே நாளில் பல வாட்களை வெட்டி உடச்சு வெட்டி வெட்டி வாட்கள் உடையிற அளவுக்கு அவங்க ஈமானிய உறுதி இருந்தனால போராடுனாங்க இங்க அவங்களுடைய எண்ணிக்கையின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை வந்தனால அவர்களுக்கு அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஆயிடுச்சு அல்ல அதையும் கியாமத்திர வரைக்கும் பதிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக குரான்லையும் குறிப்பிட்டுட்டான் உதவி செஞ்சேன் அப்படிங்கறத அடுத்த வசத்துல குறிப்பிட்டு காட்டும் இப்ப நமக்கு வந்து எண்ணிக்கை டெக்னாலஜினாலயோ நம்மள்ட்ட அது இருக்கு இது இருக்குறோம் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் நம்மளிடத்துல வந்துடக்கூடாது அப்படிங்கறத நமக்கு கருத்தில் கொள்ளணும் ஒன்லி ஈமான் மட்டும்தான் விஷயமீங்க அப்ப அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா படையை வெற்றி கொண்ட பிறகு இஸ்லாமிய படையை வெற்றி கொண்டுருச்சு வெற்றி கொண்ட பிறகு அந்த மாலிக் அவர் என்ன பண்றாரு எதிரி படைய தாங்க தலைமை தாங்க அவரு வந்து அவரு கூட இருந்த முக்கியமான அந்த சோல்ஜர்ஸ் அவன் என்ன பண்றாங்க ஓட ஆரம்பிச்சிடறாங்க ஓடி தாயிப்ல போய் உள்ள ஓடினாங்க தாயிப் எப்படிப்பட்ட ஒரு இடமா அந்த நேரத்தில் ஒரு குளோஸ்டு போர்ட் அது வந்து போர்ட் எப்படி ஒரு நகரம் இருக்கும் நகரத்தை சுத்தி கோட்டைகள் இருக்கும் நகரத்தை சுத்தி போக முடியாதவாறு க்ளோஸ் பண்ண மாதிரி அவங்க காம்பவுண்ட் போட்டு வச்சிருப்பாங்க அதை கூட அவ்வளவு சாதாரணமாக உடைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அமைப்பு கோட்டைகளால் எழுப்பப்பட்டது தாயிப் நகரம் மொத்த நகரத்தையும் சுத்தி பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க இன்னொரு குரூப் என்ன பண்ணுதுன்னு சொன்னா இதே படையில எதிரி படைகள்ல இன்னொரு குரூப் என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணுதுன்னா அவுதாஸ் அப்படிங்கிற பகுதிக்கு போயிடுறாங்க ரசுல்லா சொல்லாஹம் என்ன பண்றாங்க ரெண்டு படையையும் பின்தொடர்ந்து படையை கிளம்புது முக்கியமான இந்த மாலிக்கும் முக்கியமான படையை சார்ந்த நபர்களும் ஓடின அந்த இடத்துக்கு தாயிஃபுக்கு ரசுல்லா சொல்லாஸ்வரம் தலைமை தாங்கி படையை கொண்டு போறாங்க பின்தொடருமாறு அபு ஆமீர் அசரி தலைமையில போறாங்க மாமா அப்ப என்ன ஆகுது போட்டு அனுப்பி வைக்கிறாங்க அங்க என்ன ஆகுதுல அவங்க அவர் அவர் இருக்கிறார் அவர் ஒரு ஒட்டகத்துல வர்றாரு ஒட்டகத்துல வந்து கொண்டிருக்கும் போது அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறாங்க பிடிச்சு அவங்கள்ட்ட வந்து பேசுறாங்க இந்த மாதிரி வந்து எதிரி எதிரி படையில இருந்து வந்தவங்க பிடிச்சு அவங்களுடைய ஒட்டகத்தையும் அவரையும் பிடிச்சி கைதியாக்கி அவர்களை வந்து மரண தண்டனை கொடுக்கறதுக்கு இவங்க ஆயத்தம் மாறாங்க மரண தண்டனைக்கு அவங்க வெட்டவும் செய்றாங்க இப்ப அந்த வெட்டு வந்து சரியான முறையில் உடுகல இப்ப இவர் என்ன பண்றாரு சொன்னா யாரு இந்த துரை இது நீ வெட்டுறது தவறு ஏன்னா இவர் பழகி போனவரே ஊரில் போன ஒரு போர்லையே நீ வெட்டுறது தவறு இந்த மாதிரிலாம் வெட்டினா யாரும் சாக மாட்டாங்க இவரு இளைஞர் இஸ்லாமிய படையில உள்ள இந்த ரபியாபின் ராபாரதிலான்னு இவர்கிட்ட வந்து அவரே சொல்றாரு இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த இந்த மாதிரி ஸ்பைனுக்கு முன்னாடி தூக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இவர் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நீ என்ன வெட்டின பிறகு நீ என்ன கொண்டுட்ட பிறகு யாருன்னு கேட்டுக்கிறாரு நீ யாருன்னு கேட்டுக்கிறாரு கண்ணு தெரியாது அவருக்கு நீ யாரு அப்படின்னு கேட்கும் போது அபியாபின்னு சொல்லி காட்டுறாரு இவரும் வந்து இந்த ஹவாஸின் கோத்திரத்தை சார்ந்தவர் தான் ஆனா இவர் முஸ்லீம் அவரு காபீர் என்ன சொல்றாரு மரண தண்டனை கொடுத்த பிறகு உன்னுடைய வெற்றாரு அவரு வந்து அவருக்கு மரண தண்டனையும் கொடுக்கப்படுது அதன் தாயாரிடமும் போய் இவரை தான் நான் கொன்ன இந்த மாதிரி ஒருத்தர் துரைதன் அப்படிங்கிற நான் மரண தண்டனை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாயார் அவருடைய அந்த வீர தீரங்கள் எல்லாத்தையும் சொல்லி காட்டுறாங்க அப்ப இவர் இறந்தது பிறகு இவருடைய மேலாடை விலகுச்சு மேலாடை விலகும் போது அவருடைய அந்த தொடைப்பகுதிகளை பார்க்கிறாங்க பார்க்கும் போது அந்த தொடைப்பகுதி கடுமையாக தோல் கடுமையாக இருந்துச்சு ஏன்னு சொன்னா அந்த குதிரை மேல பயணம் செஞ்சு செஞ்சு போருக்காக போர் செஞ்சு செஞ்சு செஞ்சு பயணம் செஞ்சு செஞ்சு செஞ்சு அந்த இடமே அவருக்கு வந்து அந்த தோலை ஹாடாவிற அளவுக்கு அவரு போர் செஞ்சிருக்கிறார் அப்ப அவருடைய வீரத்தீரங்கெல்லாம் அம்மா வந்து இவருக்கு சொல்லி காட்டுறாங்க மாளிக படைக்கு ஒரு நல்ல சஜஷன் கொடுத்தாரு அவருக்கு இஸ்லாம் கிடைக்கல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல ஆனா மாளிகை வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார் வரலாற்று நம்ம பார்ப்போம் பின்னாடி பார்ப்போம் அதே போல பாருங்க காலமெல்லாம் இஸ்லாமிய படையை எதிர்த்து வந்த தன்னுடைய இறுதி நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிம்களுக்கும் உதவியாக இருந்தவர் அபு தாலிம் அவரு இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்ளல இதை யாருடைய கையில இருக்கு அப்படின்னா அல்லாவுடைய கையில இப்ப நாம வந்து நாம என்ன பண்ணணும்னு சொன்னா நமக்கு எத்தி வைக்கிறது அது மட்டும்தான் வேலை அவர்கள் அவர்கள் மனம் மாறாதவரை அல்ல வந்து அவர்களை மாத்த போறது கிடையாது நினைஞ்சாரோ அவரு வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு உள்ளத்தை ஓபனா வச்சிருக்காரு இவரு வந்து மக்களுக்கெல்லாம் நல்லதா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நான் செத்தான பரவாயில்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு போறாரு ஹிதாயத்து யாருடைய கையில இருக்கு அப்படிங்கறத நாம வந்து இந்த விஷயத்துல கருத்துல கொள்ளணும் அப்ப என்ன சொன்னா அபு ஆமீர் ரதியில்லாஹோ இவங்க அமீனாக போனவங்க இவர்கள் வந்துட்டு இவர்களுடைய உடல்ல வந்து ஒரு அம்பு வந்து எய்யப்படுது அந்த அம்பும் எய்த பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா அபு முசா ரதி அவங்களுடைய நெருங்கிய உறவினர் சொன்ன அவர் வந்து அந்த அம்பு எய்த அந்த நபரை நோக்கி ஓடுறாங்க அவன் என்ன பண்றான் முன்னாடி ஓடிட்டே இருக்கிறான் ஓடுறப்ப இவர் என்ன பண்றாரு அபு முசா அல்லா சரி ரதியுல்லுகோ ஓடாத நீ எல்லாம் என்ன அரபு இணும் இப்படி புறமுது காட்டு ஓடுறிய முடிஞ்சா வந்து ஒத்திக்கு ஒத்த வந்து போராடு அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரோசம் வந்து ஓடுறத நிறுத்திட்டு போராடுறதுக்காக வந்து நின்றுறாரு இப்போ அபு மோசா அரசு அசரி ரதியில்லானு வந்து அந்த காபீர் படையிலிருந்த அந்த நபரையும் குறிப்பிட்ட அந்த நபரையும் என்ன பண்ணுறாருன்னு சொன்னா வெட்டி வீழ்த்திடுறாரு வெட்டி வீழ்த்துற பிறகு அபு மோசா ரதில்ல வந்து அபு ஆமீர் ரதில்லா அனு வந்துட்டு அந்த அம்ப உருவுறாங்க ஒரு ஊரப்ப கண்டிப்பா உயிர் போயிரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது அபு ஆமீர் ரதியுல்லுக்கு அப்ப என்ன சொல்றாங்க நான் மரணிச்ச பிறகு என்னுடைய சலாம வந்து நீங்க நபிசுல்லா போய் எத்தி வச்சிருங்க அப்படின்னு நபிசுல்ல சொல்லிருங்க எனக்காக துவாவும் செய்ய சொல்லுங்க என்னுடைய மகஃப்ரத்துக்காக அப்படின்னு சொல்லி அமைச்சர் அபு முசா அல்லானு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு நபிசுல்லா போய் நபிசுல்லா அந்த அந்த நேரத்துல இந்த ஈச்ச மரத்தினால செய்யப்பட்ட அந்த நாடுகளால் செய்யப்பட்ட கட்டில படுத்திருக்கிறாங்க நபிசில போய் அவங்க எந்திரிச்ச உடனே நபிசில சொல்றாங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு யாரும் சொல்லா உங்களை இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த நடந்ததெல்லாம் சொல்ல சொன்னாங்க அவங்களுடைய சலாம் அவங்களுக்கு எத்தி சொன்னாங்க அதே துவா செய்ய சொன்னாங்க அப்படின்னா நபிசிலம் இந்த கட்டிலிருந்து எந்திரிச்சிட்டு உது செஞ்சுட்டு நபிசிலம் கையை உயர்த்தி எந்தளவுன்னு சொன்னா அந்த ஹரிஸ்ல வந்துருக்கு கையை எந்த அளவுன்னு சொன்னா நபிசுல்லா அலிஸ்லாம் அக்களுடைய அந்த பகுதி தெரியும் வரை கையை அவ்வளவு தூரம் தூக்கி அவ்வளவு ஆழமான ஒரு துவாவை அபு ஆமீர் ரதீல்லுக்கு துவா செய்றாங்க அவங்களை அவங்களுடைய பாவத்தை மன்னச்சரியா படைப்புகள் எல்லாம் பல படைப்புகள்லாம் விட அவங்களை சிறப்பான ஒரு இடத்துல வந்து மறுமேலி வை அப்படின்னு துவா செய்றாங்க இந்த சான்ஸை எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபு முசா ஹசரி ரதியுல்லானுக்கும் யார சொல்ல எனக்காகவும் துவா செய்யுங்க அப்படிங்கிறாங்க சாதாரண ஒரு துவா இல்லது அப்ப ரசல்லாம் இவருடைய பாவத்தையும் மன்னிச்சு இவருக்கும் ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை கொடு அப்படின்னு சொல்லி அந்த துவாலை இவரும் தன்னை சேர்த்துக் கொள்றாரு இப்ப இது வந்து அபு ஹாமீர் ரதி இல்ல உடைய அந்த வரலாறு அடுத்து என்ன சொன்னா இந்த படை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி படை வந்து தாயிஃபுக்கு ஒரு படை போயிருக்கு இப்ப இதுவும் வந்து இந்த படை எல்லாமே இணைந்து கொண்டு தாயிப் அங்க இருக்கிறாங்க இப்ப இப்ப ரஹமாஉல்லா அவங்க சொல்லி காட்டுறாங்க இவங்க மிக முக்கியமான வரலாற்றுல இவர்களுடைய பகுதியை எடுக்காம ரசுல்லா சுல்லம் எந்த வரலாறு தொடர முடியாது அந்த அளவு ஒரு முக்கியமான வரலாற்று இவர் குறிப்பிட்டு காட்டுறாரு இஸ்லாமிய இஸ்லாமியர்களால முதல் முதல் மிஞ்சனிக் அது என்னன்னு சொன்னா அது ஒரு வெப்பன் என்ன வெப்பன் சொன்னா கல்லை லோடு பண்ணி கல்லை அடிக்கிறது இன்னைக்கு சொல்ற மாதிரி இருந்தா பீரங்கி இன்னைக்கு வந்து அது ஆட்டோமேட்டா இருக்கு அன்னைக்கு வந்து அந்த எலாஸ்டிக் அந்த இழுத்து அப்படி கல்ல விடுறது கோட்டைகளும்ப்டுவர்கள் மட்டும் இல்ல உள்ளுக்குள்ளையும் வீசினாங்க பல அறிஞர்கள் வந்து காட்டுறாங்க ஆதாரமாக அதாவது ஒரு இடத்தை நம்ம போரிட போறோம் அந்த நேரத்துல அந்த மூடப்பட்ட இடமோ இல்ல ஒரு க்ளோஸ்டான ஏரியால நாம தாக்குதல் நடத்தும் போது இடங்களையும் தாக்கும் பொது தாக்கும் இப்ப இந்த இன்சிடண்ட இந்த வரலாற்று சம்பவத்தை இந்த தாயிஃப்ல நடந்த இந்த வரலாற்று சம்பவத்தை இதற்கு வந்து ஆதாரமாக காட்டுறாங்க அடுத்ததாக இந்த தாயிஃப்ல அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அம்பள செய்யக்கூடிய அந்த கோட்டைகள்ல சுவர் இருக்குல்ல அந்த சுவருக்கு சின்ன சின்ன கேப்ல அவங்க அம்பு செய்யக்கூடிய ஒரு பாதுகாப்புக்காக அந்த செட்டப் வச்சிருப்பாங்க அந்த செட்டப்ல இருந்து அம்பு வீசுறாங்க அது என்ன ஆகுது சொன்னா முஸ்லீம் படையே தாக்குற அளவுக்கு தான் இருக்குது அம்பு நிறைய எக்கச்சக்கமா வர்றனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க அம்புடைய அந்த டிஸ்டன்ஸ் எது வரைக்கும் வருதோ அதையும் தாண்டி போயிருக்கிறாங்க தாண்டி போயிட்டு என்ன பண்றாங்கன்னு சொன்னா தபாபா அப்படிங்கிற ஒரு ஆயுதம் அதாவது பாதுகாப்பு கவசம் மாதிரி அதுக்குள்ள சகாபாக்கள் இருந்துக்குவாங்க அதுக்கு போகும்போது அம்பு எய்தா அது வந்து அவங்களை தாக்காது அந்த மாதிரி ஒரு ஆயுதம் ஷீல்டு அப்ப என்ன சொன்னா அதோட போறாங்க அதுக்கும் அவங்க வந்து வெப்பம் வச்சிருக்கிறாங்க என்னன்னு இரும்புகளை கற்களை வந்து நல்லா நெருப்பால் சுட்டு இல்லை அம்ப வந்து நெருப்பில் வச்சு விட்டாங்கன்னு சொன்னா அந்த அது மரத்தால செய்யப்பட்டது இந்த தப்பாபா என்ன ஆகுதுன்னு சொன்னா மரம் எரிஞ்சு சேகாப்பாக்கள் வந்து அந்த ஆயுதம் இல்லாமல் ஆயிடுவாங்க அவங்களை வந்து அம்பு அப்ப அந்த அப்புறம் அங்க வந்து ஃபெயிலாகுது என்ன பண்றாங்க இவங்களை முற்றுகையிட்டும் இவர்கள் வெளியிலும் வெட்டி சாய்ங்க தீட்டு கொளுத்துங்க அப்படிங்கிறாங்க தீட்டு கொடுத்தா நெருப்பு வரும் அதை பார்த்து இவங்க வெளியே வருவாங்க அப்படிங்கிற அந்த ஆலோசனைய ரசுல்லா சல்லாஹல் இங்க குறிப்பிடுறாங்க எப்படி பனுநளிர் யூதர்களை வந்து வெளியேற்றுவதற்காக அவங்களுடைய கோட்டையிலிருந்து வெளியேற்றுவதற்காக அவர்கள் வெளிவரத்துக்காக ஏன்னா அவங்களுடைய சொத்துக்கள் எரிஞ்சு கொண்டிருக்கும் போது உள்ள இருந்து இருக்க முடியாது அப்ப வெளிவரணும் அப்படிங்கறதுக்காக இதையும் செய்ய சொல்லியிருக்காங்க அதனாலதான் வரலாறு நம்ம படிக்கணும் நம்ம பொதுவாகவே என்ன ஆகும்னா ஏதாவது நதீசு வரலாற்று ஏதாவது சிறிய பகுதி மட்டும் படிச்சுட்டு அந்த இதை எல்லாருக்கும் படிக்கும் போதுதான் எந்த சுச்சுவேஷன்ல எப்படி ரசூ இல்லா சுல்ல நடந்திருக்கிறாங்க அப்படிங்க நமக்கு புரியும் பொதுவான அறிவுரை என்ன இதே யுத்தத்துல யுத்த களத்துல வந்த நபர்கள் பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் அதே மாதிரி அங்க அடிமைகளாக இருந்தாலும் நீங்க கொள்ளாதீங்க அப்படின்னு கட்டளை இடறாங்க இங்க மின்ஜனி கோட்டைக்குள்ள அவங்க இருந்து வெளிவராத போது மின்ஜனைக்கு ஆயுதத்தை பயன்படுத்தி அங்க பொது தளங்களும் பொதுமக்களுக்கும் இடையூறாக ஆகும் அவங்க தாக்கப்படுவாங்க உபதேசம் செஞ்ச நபிசுலாசனம் இந்த இடத்துல மரங்களை வெட்டுமாறும் அறிவுறுத்த சொல்லிருக்காங்க எரிக்குமாறும் அவங்க கட்டளை எந்த சூழ்நிலையில எது ஃபிட் ஆகும் அப்படின்னு நாம இன்னைக்கு உறுதி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நபிசுல வரலாறு அகமதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பின்படி அறிவிக்கிறாங்க யாரு வந்து ஒரு அம்ப சரியா கரெக்டா அந்த இலக்க பார்த்து எழுதிடுறாங்களோ அவங்களுக்கு வந்து சொர்க்கத்துல ஒருபடி அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உயர்வு கிடைக்கும் ஒவ்வொரு படி ஒவ்வொரு தரஞ்சாவா உயர்த்தி கொண்டு போகப்படும் அப்படின்னு சொல்றாங்க இதை அறிவிக்கக்கூடிய அந்த சஹாபி சொல்லி காட்டுறாங்க அபு நுஜை சுலை ரஜில்லாம் சொல்லி காட்டுறாங்க நான் வந்து சரியா கரெக்டா பதினாறு அம்பு வந்து டார்கெட்டை நோக்கி கரெக்டா எய்தேன் நானு அப்படின்னு இந்த அறிவிக்கக்கூடிய சஹாபின் சொல்லி காட்டுறேன் அப்ப இதே இது ஒண்ணு இதே போல பல அறிவிப்புகள் இருக்குனா இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய அந்த வெள்ளை முடியானது ஒவ்வொரு முடியும் அவருக்கு மறுமையில் வந்து வெளிச்சமாக இருக்கும் சொல்லி காட்டினாங்க அதே போல ஒரு ஒரு அடிமையை வந்து விடுதலை செய்யறாங்கன்னு சொன்னா அந்த விடுதலை செய்ய பண்ண செய்யறாங்கல்ல அந்த அடிமையுடைய எலும்புக்கு பகரமாக இவருடைய அந்த பகுதியை அல்லா நரகத்திலிருந்து விடுதலை செய்யறான் சொல்லி காட்டுறாங்க அப்ப எந்த ஒரு பெனிஃபிட் பெனிஃபிட்டும் இல்லாம மறுமையை மட்டுமே அங்க நோக்கமாக கொண்டு அடிமையை விடுதலை செய்யக்கூடிய ஒரே நடைமுறை அதுவாதான் இருந்துச்சு அன்னைக்கு அடிமையை மனிதர்களாகவே பார்க்கல மிருகத்தைட கேவலமாக பார்த்தாங்க எல்லா உரிமைகளும் கொடுத்து சக மனிதர்களாக நடத்தி அப்ப அடிமை முறைய கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா ரசூல்லா இஸ்லா இந்த மாதிரிதான் ஒளிச்சும் காட்டினாங்க அந்த நேரத்தில் ரோமர்கள் எந்த அளவு அடிமையாக்கினாங்க அவ்வளவுலாம் போவேணா இன்னைக்கு கால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூப்பர் பவர் சொல்லக்கூடியவங்க நாங்கதான் உலகத்துக்கெல்லாம் பாடம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்களா ஒரு நாட்டை வந்து கைப்பட்டுறாங்கன்னு சொன்னா அந்த மக்களை எப்படி நடத்துறாங்க ரசோல்லா சிலரசம் எந்த அளவு நடத்திருக்கிறாங்க யார் அடிமை உரிமை விடுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த எலும்புக்கு பகரமாக அல்லா இவருடைய எலும்பை வந்து நாளைக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இதெல்லாம் அந்த இது சம்பந்தமா வரக்கூடிய என்ன ஆகுதுன்னு சொன்னா இமாம் பாக்கிதிராமத்தில் குறிப்பிட்டு காட்டுறாரு சுமார் பதினஞ்சு நாள் வந்து இந்த முற்றுகையை தொடர்ந்து எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது ரசோல்லா சிலரசம் என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கூப்பிட்டு மஷூரா பண்றாங்க என்ன பண்ணலாம் கண்டினியூ பண்ணலாமா இல்ல நம்ம வந்து போயிடலாமா அப்படின்னு கேட்கும் போது நௌஃபால் ரொம்ப சொல்லி காட்டுறாங்க யாரா சொல்லா வெயிட் பண்ணா அதாவது ஒன்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஓனாய் மாதிரி இது வெயிட் பண்ணா எப்படியா இருந்தாலும் வரும் ஆனா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டேதான் இருக்கணும் அப்படின்னாங்க இது இவ்வளவு நாள் வெயிட் பண்றது சரிப்பட்டு வராது அப்படின்னு என்ன பண்றாங்க நபிசில் ஆலோசி வந்துட்டு அறிவிப்பு செய்யறாங்க அன்னைக்கு சாயந்தரம் வந்து நம்ம நாளைக்கு வந்து நம்ம கிளம்புறோம் பெரும் அன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா பல மக்களுக்கு அங்க பல சகாபாக்களுக்கு கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாடுறாங்க நல்ல ஹெவியான இன்ஜுரி அவங்களுக்கு கடுமையான முன்னாடி காயமாறாங்க அடுத்த நாள் வந்து நபிசுல்லா அலுவலம் வந்து அன்னைக்கு சாயந்திரம் சொல்றாங்க நாளைக்கு நம்ம வந்து பேக் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படிங்கும்போது எந்த சகாபியும் எதுவுமே ஆட்சிப்பட தெரிவிக்கிற நபிசுல்லா சிரிக்கிறாங்க அந்த இடத்துல சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டு நபிசுல்லா அலுவலாம் அடுத்த நாள் நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு செய்யறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது நபிசல்ல இன்னொரு அறிவிப்பும் செய்யறாங்க எதிரியை நோக்கி யாரெல்லாம் சரண்டர் ஆகுறிங்களோ அவங்க எல்லாமே விடுதலை செய்யப்படுவாங்க அவங்க அடிமைகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையோ எந்த ஒரு இதுமே கிடையாது யாரெல்லாம் நீங்க வந்து சரண்டர் ஆகுறிங்களோ அவங்க விடுதலை செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் சரண்டர் ஆகிறாங்க அதுல குறிப்பான ஒரு நபர் யாருன்னு சொன்னா அபு கதா தா ரீதியாக அந்த நேரத்தில் தான் வந்து விடுதலையானவங்க அவங்க வந்துட்டு இஸ்லாத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபராக இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம இங்க பாக்க முடியும் அடுத்தது இவர் வந்து அந்த தந்தை சம்பந்தப்பட்ட ஹதீசும் யார் ஒருவர் வந்து தன்னுடைய தந்தை அல்லாதவரை வந்து தந்தை அப்படின்னு கிளைம் பண்றாரோ அவருக்கு நரகந்தான் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய ஹதீசும் இவர் தான் அறிவிக்கிறார் வேணாவன் சொன்னா இங்க நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அரேபிய தீபகற்பத்திலேயே கடைசியாக நடந்த கஸ்வா நபிசுல்லா அல்லாம் தலைமை தங்கி போன அரேபிய தீப கற்பத்தில் கடைசியா போன போர் இதுதான் இதன் சின்ன சின்னதாக ஷராயாக்கள் குழுக்களை அனுப்பினாலும் அரபுகளோடு கடைசியாக போரிட்ட மிகப்பெரிய படை இதுதான் அப்படிங்கிறத நம்ம கருத்து அடுத்ததாக நபிசுல்லா அலுவலகம் மிகப்பெரிய சாம்ராஜ்யமான ரோம் சாம்ராஜ்யத்தை நோக்கி நபிசுல்லா அலுவலகம் நகருவாங்க அதோடைய வரலாறுகளை இன்ஷால்லா நம்ம அடுத்தடுத்த அமர்வுகளை பார்ப்போம்ல எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன் அதன்படி செயல்பட்டு நன்மையை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்ல ஆக்கியரல வேண்டும் வாகருதாவானுல்லாஹிஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்ல